அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி பொருளை வழங்கும் பொழுது தன்னுடைய அளவுக்கும் வாங்குகிறவனுடைய தகுதிக்கும் ஏற்ற அளவு கொடுக்க வேண்டும் அதுதான் பொருளை காப்பாற்றி பயன்படும்படி செய்யும் வழியாகும் பொருளை கொடுக்கும் பொழுது தன்னுடைய தகுதிக்கு ஒப்பக் கொடுக்க வேண்டும் மேலும் பொருள் பெறுகின்றவன் தகுதிக்கு ஏற்றவாறும் கொடுத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் பொருளை தக்கவாறு பயன்படுத்தியதாக ஆகும் புகழ்ச்சி கருதி பொருள் அழிவுக்கு காரணமாக செலவு நிகழக்கூடாது நால்வகை உபாயங்களில் ஈதல் என்பது ஒன்று மற்றைய சாம பேத தண்டங்கள் பயன்படாது கொடுத்தலே பயன்படும் என்ற முடிவுக்கு வந்தபோதுதான் கொடையையே மேற்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை நாம் உணர்வதற்காகத்தான் ஆற்றின் அளவறிந்து ஈக என்றார் வளவனாயினும் அளவறிந்து அழித்து உண் என்று அவ்வை பிராட்டியார் கொன்றைவேந்தனில் அருளியிருக்கிறார் இளம் சென்னி என்கின்றவன் உறையூரில் அரசு புரிந்த சோழ மன்னன் அவன் அறிவிலும் பண்பிலும் சிறந்து விளங்கினான் ஊன் பொதி பசுங்குடையார் என்றொரு புலவர் இவனிடத்தில் பெரும் பொருள் கேட்டார் பலருக்கும் உதவ வேண்டியிருத்தலால் சிறிதே கொடுக்க இயனும் என்று கூறி இவன் இயன்றதை கொடுத்தான் பொருளையும் காத்து அருளையும் போற்றி வந்த இவனுடைய அறிவினுடைய திறத்தை எல்லோரும் போற்றி புகழ்ந்தார்கள் இனி பதவுரை பார்க்கலாம் ஆற்றின் பொருளை வழங்கும் பொழுது அளவு பொருளின் அளவை அறிந்து தெரிந்து ஈக பொருளின் அளவுக்கு ஏற்ப வழங்குக அது அவ்வாறு வழங்குவது பொருள் பொருளை போற்றி வழங்கும் நெறி பாதுகாத்து வழங்கும் முறையாகும் பொருளை வழங்கும்போது தன்னிடம் உள்ள பொருளின் அளவை தெரிந்து பொருளின் அளவிற்கு ஏற்ப வழங்குக அவ்வாறு வழங்குவது பொருளை பாதுகாத்து வழங்கும் முறையாகும் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே